பாடம் 56 ஆறு பசி எளிமையான வாழ்வு மற்றும் உணவு பானம் ஆடை மனதிற்கு பிடித்தமானவற்றில் குறைவானதை மற்றும் மனோ இச்சைகளை தவிர்த்தல் ஆகியவற்றின் சிறப்பு அல்லாஹ் கூறுகின்றான் அவர்களுக்கு பின் ஒரு கூட்டம் உருவானது அவர்கள் தொழுகையை வீணாக்கினார்கள் மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள் இது போன்றவர்கள் விரைவில் பெரும் கேட்டையே சந்திப்பார்கள் எனினும் இவர்கள் தான் சொர்க்கத்தில் நுழைவார்கள் எதிலும் அநீதம் செய்ய மாட்டார்கள் அத்தியாயம் ஐம்பத்தி மற்றும் அறுபதாவது வசனங்கள் மற்றொரு அல்லாஹ் தான் தன் அலங்காரத்துடன் தன் கூட்டத்தாரிடம் ஹாரூன் வந்தான் உலக வாழ்க்கையை விரும்புகிறவர்கள் ஹாரூனுக்கு கொடுக்கப்பட்டது போல் நமக்கும் செல்வம் இருந்திருக்க கூடாதா நிச்சயமாக அவன் மகத்தான பாக்கிய அறிவுடையோர்கள் உங்களுக்கு வந்த கேடே அல்லாஹுவின் கூலியை இறை நம்பிக்கை கொண்டு நற்சையில் புரிவோருக்கு சிறந்ததாகும் என்று கூறினார்கள் இருபத்தி எட்டாவது ஒன்பது மற்றும் எண்பதாவது வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் பிறகு அந்நாளில் உலகில் கொடுக்கப்பட்ட அறுப்பொடைகள் பற்றி நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் நூற்றி அத்தியாயம் எட்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் ஒருவர் அழியும் இவ்வுலகை விரும்பினால் விரும்புவோருக்கு அதிலே நாம் விரும்பியதை கொடுப்போம் பின்பு அவருக்கு நரகத்தை ஏற்படுத்துவோம் அதிலே அவர் இழிவாக்கப்பட்டவராகவும் இறை அன்பை விட்டும் தூரமாக்கப்பட்டவராகவும் அவர் நுழைவார் பதினேழாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனம்